بن عمر ஏழு அப்துல்லாஹிபின் உமர் அபி அல்லாஹும் அவர்கள் சலாம் கொடுத்ததும் இன்றைய இந்த இரவு பற்றி உங்களுக்கு நான் கூறுகிறேன் இன்று பூமியில் வசிக்கும் எவரும் வரும் நூறாவது வருஷத்தின் ஆரம்பத்தில் உயிருடன் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் ஒன்று ஒன்று ஆறு முஸ்லிம் இரண்டு ஐந்து மூன்று